ோ நமாக ஹறிவோம் நேற்றைய வகுப்பிலே நாம் அறிவு என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கத் தொடங்கினோம் அந்த வகையிலே அநேக வெளி விஷயங்களை நாம ரூபங்களாக நம் மனதிலே நாம் ஏற்றி வைத்து கொண்டு அதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதையே அறிவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அநேக விஷயங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அவைகளை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் பெரிய அறிவாளி என்பதாக ஒரு நம்பிக்கை நம்மிடத்திலேயே வளர்க்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மை அப்படி அல்ல இங்கு மனதில் எண்ணங்கள் தோன்றாத நிலையிலேயே நம்முடைய உண்மை அறிவு வெளிப்படுவதாக சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது ஏற்றி அறிவு பொறு அறிவு அந்த அறிவு நமக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதை நாம் நம்பிக்கையுடன் தீர்மானத்துக்கு வந்துவிட முடியாது ஆனால் நம் உள்ளிருந்து உண்டாகின்ற உண்மை அறிவு பேரறிவு உள்ளுணர்வு என்பதுதான் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடிய அறிவு என்பதை சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றோம் அத்தகைய அறிவை அடைவதற்காகத்தான் நாம் மனதை விசாரம் செய்து கவனித்துக்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இந்த மனதில் தோன்றும் சலனங்களை நாம் நிறுத்த வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன அவை ஒன்று மனதை கவனித்து பார்ப்பது மற்றொன்று வைராக்கியம் மனதை தொடர்ந்து கவனித்து பார்ப்பது என்பது ஒரு பயிற்சி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது நம்முடைய அன்றாட வாழ்வின் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாம் அதை காண வேண்டும் அது எப்படி எனில் எவ்வாறு நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் பல் துளக்குகின்றோம் காஃபி குடிக்கின்றோம் சாப்பிடுகின்றோம் மழ ஜலம் கழிக்கின்றோம் என்று அனுதினமும் சில நடைமுறைகளை நாம் அன்றாடம் விடாமல் கடைபிடித்து வருகின்றோமோ அதுபோன்று இந்த மனதை விசாரிக்கின்ற செயலையும் ஒரு செயலாக கருதாமல் நம் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அதை இணைத்து கொள்ள வேண்டும் அத்தகைய தொடர் இணைப்பைத்தான் இங்கு நாம் அறிவுறுத்துகின்ற அப்பியாசம் அல்லது பயிற்சி என்று நினைத்துக்கொள்கின்றோம் பல் துளக்குவதும் காஃபி டீ சாப்பிடுவதும் மலஜலம் கழிப்பதும் எப்படி பயிற்சியாக நாம் செய்வதில்லையோ அதுபோல மனதை அனுதினமும் கவனித்து விசாரித்து வருவதையும் நாம் பயிற்சியாக செய்யப்போவதில்லை அதை நம் நடைமுறை வாழ்க்கையில் இணைத்து கொள்ளப் போகின்றோம் அவ்வளவே சரி இதை நாம் நடைமுறைப்படுத்தினால் மனதின் சஞ்சலங்கள் குறைய ஆரம்பிக்கும் என்று கூறுவது புரிகின்றது வைராக்கியம் என்கின்றீர்களே வைராக்கியம் என்றால் என்ன என்று கேட்டீர்களே ஆனால் வைராக்கியம் என்பது பற்றற்று இருப்பது என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் பற்றற்று இருப்பது என்றால் எதன் மீது பற்றிருப்பது எவைகளையெல்லாம் நாம் இதற்காக துறப்பது என்ற சந்தேகம் அடுத்து நம்மிடையே உண்டாவது இயல்புதானே பொதுவாக நாம் மோட்சத்தை அடைவது எப்படி அணுதினமும் வாழ்க்கையிலே ஆனந்தமாக வாழ்வது எப்படி நிலையான இன்பத்தை நாம் நிம்மதியுடன் அடைந்து சந்தோஷமாக இருப்பது எப்படி போன்ற விஷயங்களைத்தான் நாம் இங்கு மனதின் விசாரத்தின் வாயிலாக அறிய இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த நிலையான ஆனந்தத்திற்கு தடையாக இருக்கின்ற சித்த சலனங்களை நாம் எவ்வாறு நீக்க வேண்டும் அத்தகைய விஷயங்களிலே நாம் எதையெல்லாம் மனதில் தக்க வைத்து கொண்டு அதில் சிக்கிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டால்தான் நாம் அந்த தவறான விஷயங்களை விடுபட்டு உண்மையை அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக நாம் செய்யக்கூடிய அநேக வாழ்வியல் அன்றாட விஷயங்களும் நம்மை சிக்கலின்றி சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவைகளை நாம் அனுதனமும் செய்து வருகின்றோம் பெரும்பாலானவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே நிலையான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பலதையும் வெகு மும்மூரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் ஒரே சிந்தனையுடன் கடினமாக உழைக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் தேவைகளை அடைகின்றார்கள் அடைந்த பின் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்பதை பதிலாக இருக்கின்றது ஏன் என்ன வாயிற்று வேண்டியதுதான் கிடைத்து விட்டதே பின்பு இதற்காக தடை உண்டாக வேண்டும் என்ன குறை என்று கவனித்து பார்த்தோமேயானால் என்ன தேடுகிறோம் என்றே தெரியாமல் தேடுகின்றார்கள் பெரும்பாலானவர்களுக்கு தான் எதை தேடுகின்றோம் என்ன தேடுகின்றோம் என்பதே தெரியாமல் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எது தேவை என்று தெரியாமலேயே கடுமையாக உழைக்கின்றார்கள் சற்று அமைதியாக அமர்ந்து யோசித்து பாருங்களேன் நம்முடைய மனம் எப்படியெல்லாம் நம்மை ஆட்டிப் படைக்கின்றது எதில் எதிலெல்லாம் நாம் சிக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனிக்க தொடங்கினோமே ஆனால் நம்முடைய மனம் இரண்டு விதமாக செயல்படுவதை நாம் அறிய முடிகின்றது ஒன்று நம்முடைய மனம் அது வேண்டும் இது வேண்டும் என்று சிலவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவைகளை என்ன என்று கவனித்தோமே ஆனால் பணம் புகழ் பதவி அதிகாரம் சுகம் போன்றவைகளை நோக்கி ஒரு வகையிலே நம் மனம் ஓடிக்கொண்டிருக்கின்றது மற்றொரு வகையிலே இவையெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து ஓடுகின்றது வெறுப்பின் காரணமாக தனிமை நோய் பயம் இவையெல்லாம் நமக்கு உண்டாகிவிடக்கூடாது என்று விருக்கின்றது இங்கு சிக்கல் என்னவென்றால் முதலில் மனம் விருப்பப்பட்டு ஒன்றை தேர்ந்தெடுத்தால் இரண்டாவதாக உள்ள மற்றொன்றும் கூடவே வரும் இதை தவிர்க்க முடியாது என்பதை நாம் அறியாமல் இருப்பதே ஆகும் எப்பொழுது மனம் ஆசைப்பட்டு பணம் புகழ் பதவி சுகம் இவற்றையெல்லாம் விரும்பி அவற்றை அடைய அதன் பின்னால் ஓடுகின்றதோ அத்தகைய மனம் தனக்கு வேண்டாம் என்று கருதுகின்ற வறுமை நோய் பயம் போன்றவைகள் பின்னாலேயே வரும் என்பதை அறியாமல் இருப்பதனால்தான் இத்தகைய பல்வேறு சிக்கல்களை நாம் சந்தித்து வருகின்றோம் பொதுவாக மனம் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கும் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதையாவது விரும்பி இருக்கும் தனக்கு விருப்பமானதை வேண்டுமென்று நினைக்கும் தனக்கு விருப்பம் இல்லாததை வேண்டாம் என்று ஒதுக்கும் இவ்வாறு இருமை நிலைகளிலேயே மனம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும் இத்தகைய உறுதியற்ற அலைப்பாய்கின்ற தடுமாறுகின்ற மனதை நாம் தடுத்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மனதை பற்றிய இந்த தீவிரமான விசாரத்தை நாம் மேற்கொண்டு ஆராய்ந்து வருகின்றோம் பொதுவாக இயற்கைக்கு எதிராக நாம் எந்த ஒன்றையும் செய்துவிட முடியாது எதை செய்தாலும் நாம் இயற்கையோடு ஒன்றித்தான் செய்ய வேண்டும் அது தான் நம்முடைய இயல்பான நிலையும் கூட இயல்புக்கு மீறி எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முயன்றமையானால் அது நிச்சயம் தோல்வியைத்தான் கொடுக்கும் என்ற அடிப்படை உண்மையை நாம் மறந்துவிட்டதனால்தான் இயற்கைக்கு எதிராக பல காரியங்களை நாம் ஆற்றிக்கொண்டு அதன் வாயிலாக நமக்கு ஆனந்தம் உண்டாகவில்லை என்பதாக உலம்பிக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை நாம் தவிர்க்க வேண்டும் எண்ண அலைகளை குறைக்க வேண்டும் மனச்சிதறைகளை நீக்க வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள தவறுகளை நாம் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் எந்தெந்த தவறான விஷயங்கள் நம்மை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் என்று அறிகின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் நம்முடைய இயல்புத்தன்மையை முழுமையாக அறிந்து கொண்டு ஆனந்தமாக வாழ முடியும் அதற்காகத்தான் பெரியவர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு ஒழுக்கம் என்ற ஒரு நியதிக்குள்ளே வரையறுத்து கொடுக்கின்றார்கள் அந்த ஒழுக்கத்தை அடைவதற்காகத்தான் சில பயிற்சி முறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் பயிற்சி முறைகளை அப்படியே பிடித்துக்கொள்கின்றோம் அந்த பயிற்சியின் வாயிலாக வரக்கூடிய பலனை நாம் அடைய தயாராக இல்லை அப்படியானால் நாம் பயிற்சி செய்யாமலேயே ஒழுக்க நிலையை அடைந்திட முடியுமா வைராக்கியத்தை அடைந்திட முடியுமா என்றால் நிச்சயம் முடியும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ள பொதுவாக மன சலனங்களை நீக்க நாம் மனதை விசாரிப்பதாகவும் வைராக்கியமும் நம்மிடத்தில் இருந்தால் போதும் என்று பார்த்தோம் அதில் மனசலனங்களை நீக்குகின்ற விசாரமுறையின் வாயிலாக மனதின் சலனங்களை நாம் குறைத்தாலும் கூட வைராக்கியம் என்பது ஒன்று இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் மனம் சஞ்சலத்துக்கு உட்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே அப்படியானால் பற்றற்ற நிலை என்று சொல்லுகின்ற வைராக்கியம் என்பது என்ன என்பதை நாம் சற்று விசாரித்து பார்த்தோமேயானால் நாம் நம் நடைமுறை வாழ்க்கையிலே ஒன்றை செய்கின்றோம் என்று ஒரு செயலை தொடங்குவோம் ஆனால் அதை நாம் உறுதியாக தொடர்ந்து செய்ய மாட்டோம் சிலவற்றை நாம் கேட்கின்ற கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாது என்று ஒரு சாக்கு சொல்லிவிட்டு நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்கிறோம் நாம் ஒரு செயலை செய்யத் தொடங்குவதற்கு முன்பு அது எவ்வாறு நம்மிடம் சிறியதாக தொடங்கியது அதன் அது எவ்வாறு பெரிய அளவிலே மாறிவிட்டது என்பதை நாம் பெரும்பாலும் அறியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றோம் மனதை விசாரிக்கின்ற விசார முறையை நாம் நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கின்றது என்று பார்த்தோமேயானால் பெரும்பாலானவர்கள் அதை ஏதோ தியான முறை போல ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு எண்ணங்களை கவனித்து கொண்டிருப்பது என்று நினைத்து அதை ஒரு செயலாக செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள் அவ்வாறு ஒரு செயலாக அது செய்யப்படும் பொழுது மட்டும்தான் அந்த செயல் நின்று அது நம் தொடர் வாழ்க்கையிலே நடைமுறைகள் இல்லாமல் போய்விடுகின்றது இப்போ பிறந்ததிலிருந்து நாம் மூச்சு விடாமல் இருக்கின்றோமா என்று கவனித்தோமே ஆனால் நாம் சிறிது நேரம் கூட சும்மா இல்லாமல் மூச்சு விட்டு தான் இருக்கின்றோம் அதை பற்றி நாம் ஒரு கஷ்டமும் அடைவதில்லை அவ்வாறு ஒரு செயல் நம்மிடையே நடைபெற்று கொண்டிருப்பது என்பது கூட நமக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறே மனம் அணுதினமும் நம்மிடம் பல்வேறு விஷயங்களை சிந்தித்தவாறே இருக்கின்றது என்பதையும் நாம் அறியாமலேயே இருக்கும் எப்பொழுது நாம் இவ்வாறு நம்முடைய உடலிலே தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனதிலே தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்க தொடங்குகின்றோமோ அன்றே நம் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அமைதியும் உண்டாகிவிடும் எவ்வாறு காலையில் பல் துளக்குவது ஒரு வேலையாக நமக்கு தெரிவதில்லையோ தூங்குவது போல மூச்சு விடுவது போல நம்முள் ஒன்றாகிவிட்ட பழக்கமாக அது மாறிவிட்டதோ அதுபோல மனதை நாம் விசாரிக்கின்ற விஷயமும் தொடர்ந்து நாம் செய்கின்ற பொழுது நம்முள் அது வேரூன்றி நிலைத்து நின்றுவிடும் ஒரு செடி சின்னதாக இருக்கும் பொழுது மழை வந்தால் அந்த மலையிலே அந்த செடி அழித்து கொண்டு போய்விடும் அவ்வாறு இல்லாவிட்டாலும் ஆடு மாடுகள் தின்றுவிடும் அல்லது ஒரு பெரிய காற்றடித்தால் வேரோடு அந்த செடி பிடுக்கொண்டு போய்விடும் அதுவே வேர் நன்றாக பாய்ந்து அந்த செடியை ஒரு மரமாக மாறிவிட்டால் எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் ஆடு மாடு எது தொந்தரவு செய்தாலும் அந்த மரம் மிகவும் கம்பீரமாக நிற்கும் அது போலவே ஆரம்ப காலத்தில் நாம் இது போன்ற நல்ல விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அநேக தடைகள் நம்மிடையே உண்டாகி கொண்டுத்தான் இருக்கும் அவைகளை நாம் கவனித்து அவற்றில் வருகின்ற சந்தேகங்களையும் தடைகளையும் நீக்கிவிட்டோமேயானால் எதிர்காலத்தில் நாம் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அதை நிச்சயம் அடைந்து நிம்மதியாக நாம் வாழ்ந்திட முடியும் என்பதைத்தான் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றோம் நம் அன்றாட வாழ்விலே கார் ஓட்ட பழகும்போது முதலில் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது சாலைகளில் சிக்னலை பார்த்தவுடன் பிரேக் பிடிக்க வேண்டும் வேகத்தடைக்கு ஏற்றவாறு கியர் மாற்ற வேண்டும் என்ற ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை நாம் கவனித்துத்தான் கார் ஓட்ட கற்றுக்கொள்கின்றோம் ஆரம்பத்தில் அவற்றில் அழுத்து போகின்றோம் ஆனால் பழகிய பின் அது ஒன்றும் நமக்கு பெரிய காரியமாக தெரியவதில்லை செல்போன் பேசிக்கொண்டே ஆனந்தமாக நாம் காரை இயக்கிக்கொண்டு செல்கின்றோம் இது போலத்தான் நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுதும் கடினமாகவும் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதை நாம் நம் நடைமுறை வாழ்க்கையில் இயல்போடு ஒன்றி செய்யப்படும் பொழுது அதுவும் நாமும் ஒன்றாகிவிடுவோம் அது ஒரு செயலாக நமக்கு தோன்றவே தோன்றாது இத்தகைய ஒரு இயல்பு நிலையிலே நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அந்த பற்றற்ற நிலையைத்தான் இங்கு வைராக்கியம் என்ற சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றோம் ஒன்றை நாம் முக்கியத்துவம் கொடுத்து பற்று வைத்து ஒரு காரியத்தை செய்கின்றோமோ அங்கு நாம் அதில் சிக்கிக்கொள்கின்றோம் அதிலிருந்து நம்மால் விடுபட முடியாமலேயே அதை ஒரு பழக்கமாக்கிக் கொண்டு படாத பாடுபடுகின்றோம் இது நல்ல விஷயங்களை நாம் இவ்வாறு நடைமுறைப்படுத்திக் கொண்டோமேயானால் அது நம்முடைய பற்றற்ற நிலையின் வைராக்கியமாக மாறிவிடுகின்றோம் ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தீய விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அத்தகைய தீய விஷயங்களாகத்தான் சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது போன்ற பழக்கங்களிலே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் அவர்கள் அணுதினமும் அதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அதை அவர்கள் பயிற்சி என்று கருதுவதே இல்லை அது தன்னுடைய இயல்பு என்று அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார் முதலில் ஒரு சிகரெட் குடிக்க ஆரம்பித்தவர் நாளடைவில் நான்கு சிகரெட் குடிக்கின்றார் அப் பிறகு எட்டு சிகரெட் குடிக்கின்றார் என்று சிறிது சிறிதாக தன்னுடைய பழக்கங்களை அவர் பயிற்சிகளாக விரிவுபடுத்தி கொண்டு சென்றாலும் அதை அவர் பயிற்சி என்று கூறாமலேயே அது தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒன்றாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாரோ அதுபோன்ற நல்ல விஷயங்களை நாம் தொடங்கும் பொழுதும் அதை பயிற்சி என்று கருதாமல் அனுதினமும் நாம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு செயலாக நம்மிடையே மாறிவிடும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளவில்லை ஆனால் நாம் பெரும்பாலும் தீயவற்றைகளை மட்டும் நடைமுறைப்படுத்துவதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கின்றோம் நல்லவற்றை செய்யும் பொழுது மட்டும் அதை பயிற்சி என்று நினைத்து கொண்டு அதற்காக சோம்பேறித்தனப்படுவதும் செய்யாமல் விடுவதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கு வைராக்கியம் என்பது தான் அறிந்ததும் மற்றவர்கள் சொல்ல கேட்ட விஷயங்களின் மேலும் பற்றற்று அவைகளின் மேல் உள்ளுணர்வோடு சமநிலையில் இருப்பதைத்தான் இங்கு வைராக்கியம் என்று சுட்டிக்காட்டுகின்றோம் வைராக்கியம் என்ற பற்றற்ற நிலை நம்மிடம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த பற்று எங்கிருந்து வருகின்றது அது எதன் மீது வருகின்றது என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பற்று என்பது நமக்கு இரண்டு வகைகளிலே உண்டாகின்றது ஒன்று நமது சொந்த அனுபவத்திலிருந்து பற்று உண்டாகின்றது மற்றொன்று மற்றவர்கள் சொல்ல கேட்டு பற்று உண்டாகின்றது இதிலே நமது சொந்த அனுபவத்திலிருந்து வரும் பற்று மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் சொல்ல கேட்டு அதிலிருந்து வருகின்ற பற்றுத்தான் மிக மிக அதிகமாக நம்மிடையே காணப்படுகின்றது இப்படியெல்லாம் செய்தால் இந்த பிறவிக்கு பின் சொர்க்கம் போகலாம் அங்கே அழகான பெண்கள் நடனமாடுவார்கள் எப்பொழுதும் அங்கு பாட்டும் இசையும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னவுடனே நமக்கு அந்த சொர்க்கத்தின் மீது ஆசை உண்டாகிவிடுகின்றது மற்றவர்கள் இது போன்ற விஷயங்களை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அதன் மீது ஒரு பற்று வந்து விடுகின்றது உடனே நாமும் சொர்க்கம் போனால் எப்படி இருக்கும் என்று ஒரு மனக்கணக்கு போட ஆரம்பித்து விடுகின்றோம் நாம் இதுவரை சொர்க்கம் போனதே இல்லை போனவர்களும் திரும்பி வந்து அது எப்படி இருந்தது என்று கூறியதும் இல்லை ஆனால் மற்றவர்கள் சொல்ல கேட்டு நமக்கு ஆசை உண்டாகிவிடுகின்றோம் சில பேர் சொல்கின்றார்கள் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆசை இல்லை என்று அதில் சிலர் சொல்கின்றார்கள் அவர்களின் ஆசை வைகுந்தம் போய் நித்திய சூரியிகளாக இருக்க வேண்டும் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் கைலாயம் போய் சிவனின் பூதகணங்களாக நான் இருக்க வேண்டும் பரமபிதாவுக்கு அருகில் நான் அமர்ந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் விதவிதமான ஆசைகளை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆசை என்பது எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் எதன்மேல் ஆசை என்பதில் தான் வேறுபாடே இருக்கின்றதை தவிர ஆசை என்பது பொது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மது அருந்த வேண்டும் என்று விரும்புபவனுக்கும் வைகுந்தத்திலே போய் நித்திய விஷ்ணுவுக்கு அருகிலே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புபவனுக்கும் ஆசை இருக்கின்றது இதில் எதன் மீது ஆசை என்பதில்தான் வேறுபாடு இருக்கின்றது நல்ல ஆசை கெட்ட ஆசை என்பதெல்லாம் கிடையாது ஆசை என்பது பொதுவானது அதைத்தான் பற்று என்று நாம் இங்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம் சரி ஆசையே இல்லாமல் இருக்க முடியுமா பற்றற்று இருப்பது சாத்தியமாகுமா என்று கேட்டீர்களே சாத்தியம் என்றே வைத்து கொண்டாலும் இறைவன் மேல் ஏன் பற்று வைக்கக்கூடாது என்றெல்லாம் கேள்விகள் உண்டாகின்றது பற்று வைப்பதால் என்ன நிகழ்கின்றது என்று கவனித்து பார்த்தோமேயானால் மனம் ஒன்றை பற்றிக்கொள்கின்றது அது கிடைக்கும் வரை அதையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றது அதை அடைய பல முயற்சிகளை மேற்கொள்கின்றது இடையிடையே கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் வளர்த்துக்கொள்கின்றது அடுத்தது கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் உண்டாகின்றது இதனால் மனம் எப்பொழுதும் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கின்றது மனதில் ஒரு ஆசை இருந்தாலே இவ்வாறு நிகழ்கின்றது ஆனால் நம் மனதில் எத்தனை எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆசையும் இத்தனை இத்தனை எண்ணாலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன பொருளில் உறவில் அலுவலகத்தில் வீட்டில் அயலாரிடத்தில் நண்பர்களிடத்தில் பிள்ளைகளின் இடத்தில் என்று ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் நம்மிடையே அனுதினமும் உண்டாக்கிக்கொண்டே இருக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு ஆசை என்ற பற்றிலுமிருந்து கணக்கில் அடங்காத எண்ணாலைகள் உண்டாக்கிக்கொண்டே இருக்கின்றன இவ்வாறு பற்றின் காரணமாக அளவற்ற எண்ணாலைகள் உண்டாகி கொண்டிருந்தால் உண்மையை நாம் என்று காண்பது சற்று யோசித்து பாருங்கள் இதைத்தான் பற்று என்று சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது இத்தகைய பற்றை ஒருவன் விட்டாக வேண்டும் அவ்வாறு விடும்பொழுதுதான் மனம் சஞ்சலமற்ற நிலையிலே அமைதியை அடையும் அத்தகைய அமைதியின் வாயிலாகத்தான் ஆனந்தம் உண்டாகும் அந்த ஆனந்தத்தின் வாயிலாகத்தான் நிலையான என்றும் எக்காலத்திலும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற அந்த ஏகாந்த பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆகவே எண்ணங்களற்ற மனசஞ்சலமற்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது நாம் வாழுகின்ற இந்த சிக்கலான காலத்திலே நம்முடைய விஞ்ஞானத்தின் நவீன வளர்ச்சியிலே நாட்டம் கொண்ட விஷயங்களான பல்வேறு இணையதள விஷயங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அன்றாட நிகழ்வுகளான நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன் இங்கே போனேன் அங்கே போனேன் இன்னது சாப்பிட்டேன் இந்த படம் பார்த்தேன் இந்த புதிய மாடல் செல்போன் வாங்கினேன் என்று பலவற்றை பலருடன் பகிர்ந்து கொண்டு அணுதினமும் அவற்றின் மீது ஆசைகளை விதைத்து கொண்டு மேலும் மேலும் ஆகாத இது போன்ற காரியங்களை நாம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்தோமேயானால் எவ்வாறு நாம் அந்த அரிய பொருளை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கலாம் பொதுவாக இந்த தேவை ஆசை பற்று மற்றும் தேவை இல்லாமை இந்த இரண்டுக்கும் நடுவில் சமநிலையில் உள்ளுணர்வோடு இருப்பதைத்தான் இங்கு வைராக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் வைராக்கியம் என்ற ஒன்றுக்கு பற்றற்று இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டாலும் அந்த பற்று தான் அறிந்ததும் மற்றவர்கள் சொல்ல கேட்ட விஷயங்களின் மீதும் வைக்கின்ற ஆசைகளை விடுத்து நம்முடைய உள்ளுணர்வு உபதேசிக்கின்ற உண்மையை நாம் அறியக்கூடிய ஆசையை பற்றி கொண்டோமேயானால் மனம் சமநிலைக்கு தானாகவே திரும்பிவிடுகின்றோம் இத்தகைய சமநிலையில் இருக்கின்ற ஒன்றைத்தான் வைராக்கியம் என்று இங்கு கூறப்படுகின்றது உலகில் எவ்வளவோ இருக்கின்றது அனைத்தையும் நாம் அடைந்துவிட முடியாது அதற்காக ஒன்றுமே இல்லாமலும் நாம் இருக்க முடியாது இந்த இரண்டு எதிர்மனைகளுக்கு நடுவிலே மனதை நாம் சமநிலையில் அறிவுபூர்வமாக நிறுத்துவதைத்தான் வைராக்கியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பற்றற்று இருப்பது என்பது ஆசையை அடக்குவதோ அல்லது விடுவதோ கிடையாது உள்ளே ஆசை பொங்கி பொங்கி வரும் ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அதை அடக்கிக் கொண்டு இருப்பது பற்றற்று இருப்பது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இங்கு பற்றற்று இருப்பது என்பதை ஆசையே உண்டாகாமல் இருப்பது என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ளவில்லை நாம் எதில் பற்று வைக்கின்றோமோ எதில் பற்றற்று இருக்கின்றோமோ என்பதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை நம்முடைய மனதை மட்டும் கவனித்து பார்த்தோமேயானால் அதில் எவ்வளவு எண்ண அலைகள் ஓடுகின்றன அவைகள் எந்தெந்த ஆசைகளை நமக்கு உண்டாக்குகின்றன என்பதைத்தான் நாம் அவசியம் கவனிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வாறு நாம் அனுதினமும் மனதை விசாரித்து கவனித்து அறிய முற்படும் மனம் அந்த எண்ண அலைகளில் இருந்து விடுவித்து அமைதி பெறும் அவ்வாறு தெளிந்த அமைதியான மனதில்தான் தெளிந்த சிந்தனைகள் பிறக்கும் அவ்வாறு தன்னைத்தான் அறிந்து கொண்ட மனதில்தான் ஆசைகள் விடுபட்டு ஆனந்தம் உண்டாகும் அந்த மனம்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளும் அந்த அறிந்து கொண்ட நான் என்ற உணர்வு யார் என்பது புரிய ஆரம்பிக்கும் அந்த உண்மையான நாளை நாம் அறிந்து கொண்டால் பற்றிலிருந்து விடுபட்டு விட முடியும் சரி நீங்கள் கூறுவதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஆசை வருகின்ற வழிதான் தெரியவில்லை அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது பார்ப்பதையெல்லாம் கேட்பதையெல்லாம் வேண்டுமென்றே மனம் விரும்புகின்றது அந்த டிவி வாங்க வேண்டும் இந்த கார் வாங்க வேண்டும் அது போன்ற ஒரு பங்களா கட்ட வேண்டும் இத்தகைய இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் இதில் இந்த மாதிரி உடையை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மனம் விரும்புகின்றதே என்ன செய்யலாம் தன்னை அறிந்தால் இந்த ஆசைகள் எல்லாம் விட்டுப்போகுமா இது என்ன புது குழப்பமாக இருக்கின்றதே என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பது புரியாமல் இல்லை மேலும் நான் யார் என்று எனக்கு தெரியாதா என் பெயர் என்னுடைய உயரம் என்னுடைய நிறம் என்னுடைய தாய் தந்தையர் படிப்பு உத்தியோகம் என் கனவுகள் கற்பனைகள் எல்லாமே எனக்கு தெரியுமே இதையே நான் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தாங்கள் கூறுவது புரியாமல் இல்லை வெறும் தன்னை அறிந்தால் ஆசைகள் போய்விடும் என்பதையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்ள முடியாது அது எப்படி தன்னை அறிந்தால் ஆசைகள் போய்விடும் இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களேயானால் நாம் ஒரு உண்மையை அவசியம் உணர்ந்தாக வேண்டும் உலகில் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் ஒரு குணம் உண்டு அந்த குணத்தை நாம் அறிந்து கொண்டதை வைத்துத்தான் நாம் நம் மனைவி இத்தகைய குணத்தில் இருக்க வேண்டும் கணவர் என்றால் இந்த குணத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு கூறப்படுகின்ற குணம் என்பது இயல்பு குணத்தை பற்றி கூறப்படுகின்றது நாம் வரையறுத்து கொண்ட குணங்களை பற்றி இங்கு கூறப்படவில்லை படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான இயல்பான குணம் எது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற குணத்தை பற்றி இங்கு கூறப்படுகின்றது அதற்கு உதாரணமாக ஒன்றை பார்க்கலாமா இப்பொழுது லட்டு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகின்றது உடனே ஒருவர் கூறுகின்றார் லட்டு என்பது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வாயில் போட்டால் இனிப்பாக இருக்கும் நெய்வாசம் மணக்கும் தொட்டால் வெண்மையாகவும் மிருதுவாகவும் காணப்படும் இந்த குணங்களின் தொகுப்பு தான் லட்டு என்று நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் இன்னும் கொஞ்சம் வேண்டுமானாலும் அவர் சில குணங்களை கூட்டி அதை பற்றி கூறலாம் அதாவது சின்ன பந்து போல இருக்கும் என்றெல்லாம் ஒரு லட்டின் குணத்தை பல்வேறு விதமாக நாம் விளக்கி கொண்டிருக்கலாம் அதுபோன்றே ஒரு மல்லிகைப்பூ என்றால் என்ன என்று கேட்டவுடனே அது வெண்மையாக இருக்கும் சிறியதாக இருக்கும் பச்சை நிறத்தில் காம்பு இருக்கும் அதனுடைய மனம் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்றெல்லாம் நாம் அந்த மல்லிகைப்பூவின் குணத்தை பற்றி விளக்கம் கொடுக்கலாம் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஒரு பொருளை நம் மனம் சிந்தித்தவுடனே அதை பற்றிய குணங்களைத்தான் முதலில் நாம் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றோம் அப்பொழுதுதான் அவைகளை நாம் மதிப்பிட்டு அதன் நன்மை தீமையை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது உதாரணமாக ஒரு உலோகம் மண்ணிலிருந்து கிடைக்கின்றது என்றால் அது தங்கம் என்று அறிந்தவுடனே அதன் விலையிலும் தரத்திலும் மற்ற உலோகங்களை விட உயர்ந்தது என்பது நமது மனம் ஏற்கனவே பதித்து வைத்துக்கொண்ட பதிவின் அடிப்படையிலே அந்த தங்கத்தை மதிப்பிடுகின்றது அதன் மீது நாம் ஏற்றி பார்க்கின்ற குணம் அது உயர்ந்தது என்றும் இரும்பை விட தங்கம் மிகவும் தரமானது என்றும் ஒரு குணத்தை நாம் தங்கத்தின் மீது கொண்டுள்ளோம் அதுவே இரும்பு என்றவுடன் அது தங்கத்தை விட விலை குறைவானது தரமற்றது என்று ஒரு குணத்தை நாம் வைத்துள்ளோம் இப்படி ஒன்றின் மீது உள்ள குணத்தை கூட்டியும் குறைத்தும் நாம் அறிந்து வைத்து கொண்டிருக்கின்ற அடிப்படையிலே நம்முடைய மனம் அவற்றின் மீது பற்று வைக்கின்றது அல்லது பற்று வைக்காமல் இருக்கின்றது இவ்வாறு நாம் ஏற்று இறக்கி வைத்திருக்கின்ற குணத்தின் வாயிலாகவே ஒன்றின் மீது பற்று வைப்பதும் பற்றற்று இருப்பதும் நம் நடைமுறை வாழ்க்கையிலே காணப்படுகின்றது அதாவது ஒரு பொருளின் குணம் நமக்கு பிடித்து விடுகின்றது அதன் மீது பற்று வைக்கின்றோம் ஒரு பொருளின் குணம் நமக்கு பிடிப்பதில்லை அதனால் அதன் மீது பற்று வைக்க மறுக்கின்றோம் இவ்வாறு ஒன்றை விரும்புவதும் ஒன்றை விரும்பாமல் இருக்கின்ற நிலையில் இருப்பதையும் மனதின் சஞ்சல நிலை என்று இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதுபோன்ற ஒவ்வொன்றின் குணங்களை நாம் வைத்து கொண்டுத்தான் அவற்றின் ஏற்ற இறக்கங்களை கொண்டு நம்முடைய மனம் அதன் மீது பற்றுவதும் பற்றாமல் இருப்பதும் நடைமுறைப்படுத்திக் கொள்கின்றது லட்டு பிடிப்பதற்கு காரணம் அது இனிப்பாக மென்மையாக நெய் மணப்பதாக இருப்பதினாலே மனம் அதன் மீது பற்று வைக்கின்றது அதுவே பாகற்காய் பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் அதன் கசப்புத்தன்மை குணமாக இருப்பதினாலே பெரும்பாலானவர்களுக்கு பாகற்காய் பிடிப்பதில்லை அவ்வாறு சில பிடிக்கும் சில பிடிப்பதில்லை காரணம் அவர்களின் குணம் சரி இந்த குணங்கள் எங்கே இருக்கின்றன பொருளில் இருக்கின்றதா அல்லது நம்மிடத்தில் இருக்கின்றதா இவற்றை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா ஒவ்வொன்றின் குணத்தின் அடிப்படையிலே தான் விருப்பு விருப்பு உண்டாகின்றது மனம் அதை பற்றுகின்றது என்றெல்லாம் பார்த்தோம் இந்த குணம் என்பது அந்தந்த பொருளின் தன்மையா அல்லது நம்முடைய தன்மையா என்பதை நாம் நன்கு அறிய முற்படுவேன் உதாரணமாக ஒரு சிலர் நிறைய காரம் சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் காரம் குறைந்தாலும் உணவு சப்பென்று இருக்கும் ஆனால் அந்த காரம் குறைந்த உணவோ சிலருக்கு பொறுக்க முடியாத காரமாக இருக்கின்றது இதில் காரம் என்ற குணம் உணவில் இருக்கின்றதா உங்க ஒரு இடத்தில் இருக்கின்றதா யோசித்து பாருங்கள் ஒரு சிலர் காரத்தை அதிகம் விரும்பி உண்கின்றார்கள் ஒரு சிலர் காரத்தை கண்டாலே வேண்டாம் என்று ஒதுக்குகின்றார்கள் ஆனால் இந்த காரம் என்ற குணம் அந்த உணவில் இல்லை உண்பவரின் தன்மையை பொறுத்து அமைகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு காபி டீ குடிப்பதென்றால் மூன்று தேக்கரண்டி சர்க்கரை இருந்தாக வேண்டும் அதுவே சிலருக்கு அதை வாயில் வைத்தால் மிகவும் இனிப்பாக இருக்கின்றது எனக்கு பிடிக்கவில்லை என்று அந்த காப்பி டீயை திருப்பிக் கொடுத்து விடுகின்றார் சிலரால் வழி பொறுக்க முடிகின்றது சிலருக்கோ சின்ன வழியை கூட தாங்க முடிவது சிலருக்கு இசை பிடிக்கின்றது ஒரு சிலருக்கு அதுவே காட்டு கத்தலாக இருக்கின்றது நமக்கு ஒருவரை நன்கு பிடித்திருக்கின்றது அதுவே மற்றவருக்கோ அவரை சுத்தமாக பிடிப்பதே இல்லை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிதான உண்மை என்ன என்றால் குணங்கள் என்பது பொருள்களிடத்தில் இல்லை அது நம்மிடத்தில்தான் இருக்கின்றது நம் மனதில் தான் இருக்கின்றது அதை அனுபவிப்பவனாகிய நாம் தான் குணங்களுடன் இருக்கின்றோம் என்பது தெளிவாகின்றது உலக விஷயங்களின் மீது நாம் வைக்கின்ற ஆசை நாம் நம்மீதே வைக்கின்ற ஆசை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் குணங்களை தருவதும் தந்த குணங்களை அனுபவிப்பதும் நாம் தான் இந்த தருபவனும் அனுபவிப்பவனும் தான் நான் என்ற நம்முடைய இயல்பு அந்த உண்மையை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதே மற்றவைகளில் நாம் ஆசைப்படுகின்ற பற்றுகின்ற பற்றிலிருந்து விடுபட்டு வைராக்கியம் வந்துவிடுகின்றது ஆசை ஏன் வருகின்றது எங்கிருந்து வருகின்றது எப்படியெல்லாம் நமக்கு திருப்தி வருகின்றது என்பதெல்லாம் என்று நாம் நம்மை அறிந்து கொள்கின்றோமோ அன்றே அனைத்தும் புரிந்துவிடுகின்றோம் நான் பொருள்களுக்கு வேண்டிய குணங்களை தருகின்றேன் நான் பொருள்கள் தரும் இன்பங்களை அனுபவிக்கின்றேன் நான் தான் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அனுபவம் எல்லாமே இந்த மூன்றும் ஒன்றான நான் என்ற நாளை புரிந்து ஆசை மற்றும் விருப்பினால் அழைப்பாகின்ற மனம் தன்னாலே அடங்கிவிடும் இத்தகைய என்ற ஒன்றை அறிவதற்காகத்தான் இவ்வளவு விசாரம் நமக்கு தேவைப்படுகின்றது அறிவை வளர்த்திக்கொள்வதற்காகத்தான் நாம் இத்தகைய அரிய உண்மைகளை விசாரித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகைய அறிவு மேலும் நான்கு நிலைகளில் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது அதை பற்றிய விரிவான விளக்கங்களை நாம் நாளைய வகுப்பிலே காணலாம் நன்றி ஓம் தத்